அமு திருத்தது வெள்ளையானை சாவம் தீர்த்தது இந்த இரண்டு படலங்களும் நினைவுபடுத்தியிருக்கலாம் குருவருளை பற்றி பேசுவது குருவருள்தான் மிகச் சிறப்பு என்பதை படலங்களும் காட்டுகின்றனாக இருப்பது திருநகரம் கண்ட படலம் திருநகரம் கண்ட படலம் என்பது அந்த கடம்பவனமாக இருந்த ஒன்றை மதுராபுரியாக மதுரையாக அமைத்ததற்கு என்ன என்பதை பற்றி சொன்ன மூன்றாவது இப்பொழுது இப்படி இந்த நகரம் எல்லாம் மிகச் சிறப்பாக இந்த அமைப்பு பமைப்பிலே குருவருள் தேக்கு என்ற நிலைமையிலே திருவருள் இப்பொழுது விளைகிறது திருவருள் இப்பொழுது விளைகின்றது நான்காவது தடாதகப் பிராட்டியாருடைய திருவதாரம் ஐந்தாவது திருமண பரதம் ஆறாவது உக்ரகுமாரம் அவதாரம் இப்படி எல்லாம் தொடர்ந்து குருவருளும் திருவருளுமாக முன்னே இருக்கிற பலதங்கள் நமக்கு அமைத்து காட்டுகின்றன என்பதை நாம் நினைவு கூறுறோம் இந்த நிலையில் தான் கடைசியாக அரிச்சரி படத்தில் நிறைவுபடுத்துகின்ற பொழுது திருவுருளை எப்படி வழங்குவேன் என்பதை பற்றி சொல்லுகின்ற பகுதி ஆகவே திருவிளையாடல் புராணம் முழுதும் ஒரு சாரமாக நாம் கருதினால் குருவருளையும் திருவுருளையும் தேய்க்கி சொல்லுகின்றது என்று சொல்லிவிடலாம் குருவர்களும் திருவருளும் என்னவெல்லாம் செய்யும் உயிரிழக்கு என்பதை பற்றி சொல்லுகின்ற அருள் விளையாடல்தான் இடையில் இருப்பனவெல்லாம் என்று நாம் ஒரு நினைவு கொள்ளலாம் அந்த வகையிலே இப்பொழுது நல்ல அருமையான நகரம் மதுரை நகரம் அந்த நகரம் குருவருள் பெற்றிருக்கிற நகரம் எனவே அங்கே நம்முடைய பெருமாட்டியார் அவதரிக்கிறார் என்பதை சொல்கிறார் இந்த அவதாரம் என்ற சொல்லுக்கு பொருள் மேலிருந்து இறங்குதல் என்று பொ பெருமாள் மேலிரு நமக்காக வருகின்றால தவிர ஏதோ நம் போல வினை வைத்தாலே ஒரு தாய் வயிற்றிலே பத்து திங்கள் கருவி இருந்து அப்படி பிறக்கப்படவில்லை அப்படி பிறந்ததாக கதையும் இல்லை ஒரு பாடலும் இல்லை ஆகவே பெருமானோ பெருமாட்டியோ பிறந்ததாக வளர்ந்ததாக ஒரு கதை இல்லவே இல்லை அதனால் அவதாரம் என்று சொன்னார் அவதாரம் என்றால் இந்த உயிர் பொருட்டு இறங்கி அலு செய்வதற்காக மேலிருந்து கீழிறங்குதல் என்ற பொருள் அந்த வகையில் தடாதகையாருடைய தெருவதாரம் என்று சொல்லுவது தடாதகையார் என்று சொல்வது அருமையான ஒரு பெயர் தடாத கை தடுக்காத கை எதுக்கு தடுக்காத கைன்ன பெருமான் என்னவெல்லாம் உயிர்களுக்கு தருகிறான் அவற்றுக்கு ஒண்ணு தட சொல்லாது ஒரே இருந்து செய்யும் செய்யும் ஒரு குழந்தை இங்கே குளத்தில் பால் கறந்து கொடுங்க ஏற்ப நடக்குள்ளை உடைய பெருமாட்டியாருடைய அவதாரத்தை நமக்கு இப்பொழுது தொடங்கோது சொல்லுகிறார் அப்படி சொல்லுகிற பொழுது கொஞ்சம் பாடல் நீளமாக ஒரு எழுபது எழுபத்தி ஆறு பாடல் இருக்கு எல்லாம் சொல்ல இயலுமா இயலாது அந்த முன்வரையை சொன்னதனாலேயே பல பாடல் இப்பொழுது முடியாது என்பது தெரிகிறது சிலவற்றை நாம் எண்ணி பார்க்கலாம் முதல் முதல் அறிமுகப்படுத்துகிறார் கண்ணி ஒரு பங்கினர் கடம்பவனம் எல்லாம் நன்னகரமானது நவின்று அல்லவா கடம்பவனமாக இருந்த பகுதியெல்லாம் இப்பொழுது திருநகராக மதுரை பெருநகராக ஆயிற்று அதை நான் இதுவரை சொன்னேன் என்று சொல்லிவிட்டு அங்க கண்ணி ஒரு பங்கினர் என்று சொன்னார் இருக்கிறாள் ஒரு பெருமாட்டி ஆனால் அவள் போய் ஒருவரோடு தன்னுடைய கணவனோடு கூட இருக்கிறாராம் ஒரு கன்னி பெண் கணவனோடு கூட இருக்கிறாள் என்று சொன்னார் அப்ப என்ன கண்ணின் வயது வராத பெண்ண வயது வந்த பெண் வந்த பெண் தன்னுடைய மனவாளரோடு இருக்காராம் அந்த மனவாளரோடு இருக்கிற ஒரு பெண் நமக்கு அன்னையாக வருகிறாளாம் அன்னையாய் வந்ததை பற்றி சொல்லுகிறேன் முருகப்பெருமானுக்கு என்றும் என்றும் இளையாய் அழகியாய் ஏறுந்தான் ஏறி உலையாயன் உள்ள துறை என்று சொல்கிறார் ஆகவே என்றும் இழை மாறாது இருக்கின்ற ஒருவரை கண்ணி என்று சொல்கிறோம் இந்த சிவன் சக்தி தன்னை இன்றும் சக்தி தான் சிவத்தை இன்றும் உவந்து இருவரும் புனந்தங்கு உலகுயிர் எல்லாம் இன்றும் எல்லாவற்றையும் தங்கும் கூட என்ன பெண் என்றும் கண்ணியாகும் சின்ன கண்ணியா தான் சரி பெருமான் எப்படினார் பவன் பிரம்மச்சாரியாகும் பால்மொழி கண்ணியாகும் பவன் பிரம்மச்சாரியாகும் என்று சொன்னார் ஆகவே நம்ம அம்மா வந்து என்னைக்குமே கண்ணி தான் நம்ம அப்பா என்னைக்குமே பிரம்மச்சாரி தான் அப்ப ஒரு பிரம்மச்சாரியாக ஒரு கண்ணியாக இருந்து நமக்கு அம்மையப்பராக இருந்து எல்லாவரையும் செய்கிறார் இப்படி முடியுமா அதான் விளையாட்டு அதான் விளையாட்டு சரிங்களா என்று சொல்லி இப்படி எல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது அந்த வயதிலே அறிமுகப்படுத்தி இப்பொழுது அந்த பெருமாட்டியார் இங்கே தோன்றுகிறார் என்று சொல்கிறார் அப்படி தோன்றுகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய பாண்டி அரசில் யார் அரசனாக இருக்கிறார் என்று வந்தது அரசன் யார் என்றால் மலையத்துவசன் என்ற ஒரு பாண்டியம் மலையத்துவசன் மலையம் என்று சொல்லுக்கு பொருள் புதிய மலை பொதிய மலையை துவசம் கொடியில கட்டியிருப்பான் எனவே பொதிய சின்னத்தை தன்னுடைய கொடியில கட்டியிருப்பான் அதான் மலையத்துவசன் என்று பொருள் காரணம் என்னன்னு கேட்டா தென்பாண்டி நாட்டிலே புதிய மிகச் சிறப்பானது அகத்தியில் இருந்த மலை தமிழ் அங்கிருந்தான் வந்தது பிறந்து தன்னின் புகழிலே வளர்ந்து கூட தமிழகம் முழுவதும் திருவாசகம் தேவா திருமலை முற்றுக்கும் அம்பாசம் திறந்த புதிய மலை பகுதியில் அகத்தியர் திருமுறை திரட்டு தான் முற்றுவாங்க அகத்தியர் திருமுறை திரட்டு சரிய கால ஒன்பது காரணம் ஒரு மணிக்கு நிறைவு பெற்ற நண்பகல் மகேஸ்வரன் பூஜையா பிறகு அவங்களை பேச்சு முடிச்சிடுவாங்க தேவாரத்திரிட்ட கொஞ்சம் அதிகமாக எண்ணுகிற இடம் புதிய மலைதான் அதே போல அகத்தியர் அந்த அகத்தியருடைய மனைவியாரை வைத்து திருக்கோவில் வைத்து வழிபாடு செய்கின்ற இடமும் அந்த புதிய மலையை சார்ந்திருக்கிற இடங்களில் தான் இங்கெல்லாம் அகத்தியர் ஏதோ இருக்கிற கோவில் வைக்கிற அமைப்பில் வரல அங்கதான் இருக்கு அதனால் அந்த புதிய மலை மிகச்சிறப்பு அவர்களுக்கு பாண்டி மன்னர் அதனால் அந்த புதிய தன்னுடைய கொடியிலேயே மலைய துவசன் அந்த மலையத்தை துவசன் கொடியாக கொண்டிருப்பான் அப்படிப்பட்ட ஒரு பாண்டியன் நல்ல தவம் இருந்த பாண்டியன் ஏனென்றால் அம்மையே தன் மகளாக பெருமானே தன்னுடைய மனவாளனாக இப்படி எல்லாம் இருக்கின்றால் புண்ணியம் இருக்குமானால் அவனை விட சிறந்த வேறு யாரும் பாண்டியன் மலை தூசன் பெற்ற புண்ணியம் வேறு யாரும் பெறவே அந்த அளவுக்கு புண்ணியம் பெற்றவன் அவனை பற்றி நம்முடைய பரஞ்சோதி அறிமுகப்படுத்துகிறார் அருமையான அறிமுகம் அன்ன கருணைக்கு உரையுள் என்று சொன்னார் சொல்ல நல்லணியூ நிலம் என்று சொலாக இருப்பதை அமுதம் அண்ணணைக்கு உரையுல் என்று சொ அருமை உயிருக்குண்டாரி நீண்ட வாழ வைக்கும் அப்ப அந்த கருணை எப்படிப்பட்டது கேட்டா உயிருக்கு இனிமையும் தரும் என்றும் நிலைத்த கருணையாகவும் இருக்கும் சார் ஒரு பேருந்து செஞ்சிட்டாங்க வருஷம் ஆண்டா அதுல முன்பத்து வருஷம் அவர் மாதிரி அந்த அரசன் வேற இருந்ததும் இல்ல பின்பத்து வருஷம் அவர் மாதிரி குடிச்சவரான அந்த தொடக்கத்தில் இருந்த அந்த நிலையான கருணையை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்துவிட கனி அமுதம் உரையும் என்று சொன்னார் இன்னொரு கூட பொருள் உண்டு கருணை என்பது எப்படி இருக்கும் என்பதை ரொம்ப திருவள்ளுவர் தான் ரொம்ப நிதானமா சொன்னவர் நிதானமாக சொன்ன அந்த பெரியவர் அவர் இல்ல மற்ற அவருக்கு அவருக்கு பின்தான் வரணுமே தவிர முன் போக முடியாது அப்படிப்பட்ட பெரியவர் உயிர்வுக்கு கருணை செய்யணும் அப்பாற்பட்டதாக இருக்க கூடாது அந்த கருணை கருமம் சிதையாது கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்திய உலகு கருமம் சிதையாது ையனை வந்து டிவிடனும் தொலைக்காட்சி என்று சொன்ன அது தான் காரியத்தை கெடுத்து செய்கின்ற கருணை தன்னுடைய காரியமும் ஆகணும் அதோடு அதான் கருமும் சிதையாது கண்ணோட வல்லார்க்கு உரிமையடைத்து ஆகவேதான் அந்த மலையத்தூசம் செய்த கருணையானது அந்த அரசுக்கோ அந்த நாட்டிற்கோ அப்பாற்பட்டதாக இல்லாமல் நிலை கடந்ததாக நெறிகடந்ததாக இல்லாமல் நெறியும் நிலையும் அடங்க அந்த கருணை இருக்கும் என்ன கருணைக்கு உரையுள் காட்சிக்கு எளியன் என்று சொல்லி அந்த அற அறநிலையை அரசு நிலையை ரொம்ப அருமையா காட்ட இது அவனுடைய பண்பு அவனுடைய பண்பை சொன்னவர் அறிவை சொல்லுகிறார் அறிவு எப்படிப்பட்டது என்ன அருமையான அறிவா அது என்ன சொல் கடல் தமிழ் கடல் இகந்தோன் அவனுடைய அறிவு என்னன்னு கேட்டா வட மொழியிலையும் தென்மொழியிலும் அவனை விட வல்லுநர் யாரும் இருக்க முடியாது அவ்வளவு பெரிய பேரு அப்படின்னா அப்ப முதல்ல எது எந்த அறிமுகம் அவனுடைய அரசியல் அற அறிமுகம் இரண்டாவது என்ன அறிமுகம் அவனுடைய அறிவு அறிமுகம் மூணாவது என்ன அறிமுகம் என்று சொன்னில் மாதிரி அழகார பொழுதுதான் மிகச் சிறப்பான அந்த ஆழ்ந்த புலமை நலம் ஒருவனை பற்றி பொழுது அற மிகச்சிறப்பு முதல்ல அடுத்து அவனது அறிவு அடுத்தது அழகு என்று சொன்னார் அப்ப இந்த மூன்றில் எதை முன்னே வைத்தார் பண்பை முன்னே வைத்தார் அடுத்து அறிவு வைத்தார் அடுத்து அழகு வைத்தார் நாம் பெரிதா பெரிதா பெரிதா என்று நேரடி திருக்குறள் கிடைக்கிறோம் இது முதல்ல எப்பவுமே சொல்றது அப்படிலாம் சொல்லப்படாது சாமி உயர்ந்தது பண்புதான் கூர்மையர் மரம்போல்வர் இருந்தாலும் கூட இந்த கூர்த்த மதிநுட்பத்தை விட எது தலையாயது பண்பு தலையாயது அந்த பண்போடு கூடிய அறிவு பயன்படுமே தவிர பண்பற்ற வெற்றறிவு நான் மதிப்பதில்லை தூக்கிய மரம் போல்வர் மக்கட்பண்பில் அப்பதான் தனி சொன்னார் கனி அன்ன கருணைக்கு உடையுள் காட்சிக்கு எளியன் அது அவனுடைய பண்பு அடுத்து வர தென்முடி இந்த இரண்டு எல்லாம் அறிவு வந்தது இல்லை அறிவு இப்ப மூன்றாவது இரண்டாவது ஒரு கேள்வி கேட்போம் இரண்டாவது அறிவு அறிவு சொன்னீங்க மூன்றாவது அழக சொன்னீங்க அவன் வந்து மன்மதன் மாறி இருப்பான் என்று சொன்னீங்க அழக பெரிதுங்களா அறிவு பெரிதுங்களான்னு கேட்டான் யார் திருவள்ளுவர் தான் கேட்கணும் முதல் ஞானி அவர் தான் தமிழகத்தினுடைய முதல் ஞானி ஒருவர் இருப்பார் மாற்றம் இல்ல ரெண்டாவது கருத்து இடம் இல்ல இல்லவா கருத்து அறிவு பெரிதுங்களா அழகு பெரிதுங்களா நான் திருவள்ள சொல்லிருக்கா நீ சும்மா தெளிச்சு கேட்கிறேன்னு இல்ல இது மறந்து போவது எங்களுக்கு அடிக்கிறீங்க இங்கவா என் ரெண்டும் நல்லது அறிவோடு கூடிய அழகு நல்லதுன்னு சுவாமியை நான் முன்ன மாதிரி விண்ணப்பிச்சுக்கிறேன் அறிவோடு கூடிய அழகு ரெண்டுல எது சிறந்தது அதான் எனக்கு வேணும் அறிவுதான் திறந்தது நுடைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவையற்ற அறிவு சிறந்த அறிவு இல்லாமல் வெறும் அழகு மட்டும் இருந்தது மட்டும் இல்லப்பா மதுரை சாமி உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்குது சிறந்த அறிவு இல்லாமல் வெறும் அழகு இருக்குமானால் செய்யப்பட்டது அழகு அதன் பின்னரது பண்பு அறிவு அழகு ஆகிய மூன்றையும் சொன்ன அருமை இருக்குதே அது பரஞ்சோதி மணியுடைய ரொம்ப நுண்மான் உடைப்புலத்தை காட்டு அதுக்காக அழகு இல்லாம இருக்கலாமா இருக்கணும் எழுதினார் உருவின் மிக்கதோர் உடம்பது பெறுதலும் அறிவியாதலின் அறிவுர் பயிரியலிலும் எழுதினார் நல்ல ஒரு பர்சனாலிட்டி தோற்றப்பொழிவு இருக்குது அது வந்து சிறப்புப்பா ஒரு பேரவையில் போன சொன்ன தோற்றப்பொழிவுக்கு மதிப்பு கொடுப்பான் பெறுதலும் இருக்குது அழகுதான் என்றாலும் அறிவு என்ற ஒன்றின் வெறும் அழகு பயன்படாது என்பது கருத்தை தவிர அழகு பயன்படவே படாது அர்த்தம் இல்லை அப்படியே அழகு பயன்படும் என்பது ரொம்ப அருமையா சொன்ன ஒரு நாட்டில் இருந்து நாட்டுக்கு தூதுவனா போன அல்லது ஒரு ஒரு காரியத்தை நல்ல அறிவு இருக்கணும் நல்ல தோற்ற பொழிவு இருக்கணும் நல்ல ஆற்றல் இருக்கணும் அறிவு உரு தேற்றம் இந்த <laughs> செறிவுடையான்றிவுடையான <laughs> முன் கூரி வாட்சியல்பத்தை முன்றிமழியும் இரண்டாவதாக கூறி மூன்றாவதாக அழகு நலம் தோற்றப்பழிவு மிக சிறப்புடையது என்று கூறி இப்படி அந்த படிப்படியாக காரைக்காலமியார் வரலாறு படதம் படிச்சிருக்கோம் காரைக்காலமியார் தெரியும் அவசியம் இல்லை அந்த அம்மையை பற்றி இளமையில வளர்கிறாள் அந்த அம்மை சின்ன பெண்ணார் வளரலாம் எப்படி வளர்ந்தால் சேக்கலார் சொல்ற எப்படி வளர்ந்தான் அன்புடன் அழகின் கொடுந்து எழுவது என வளர்ந்தார் அல்கிய அன்புடன் அழகின் கொடுந்து எழுவது வளர்ந்தார் பெருமாண்டத்தில் மிகச்சிறந்த அந்த இரவாத அன்போடு அழகும் சேர வளர்ந்தது வச்சார் அன்பை முன்னே வைத்து அழகை பின்னே வைத்தார் இந்த அன்பு பின்னரும் நீடுகிறது கைலாயம் சென்று பின்னர் திருவாலங்காட்டிலும் நீடுகிறது இன்று அன்பு ஆனால் என்று கணவன் தன்னை தெய்வம் என்று கருதினானும் தூத்துக்குடிக்கு அண்மையில போய்ச்சு சி கே எங்க காரைக்கால் இருந்த பையன் தன்னுடைய மனைவி தெய்வ உணர்வுடைய தெரிஞ்சுக்கிட்டான் வெளியில சொல்லல ஒரு பணத்தை ஒரு லம்சமா திரட்டான் திரட்டா அங்கே இருந்து பரவிட்டான் பிறப்பிட்டு போய் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கடற்கரை பட்டினத்தை சார்ந்துன்னா சேக்கல்ல சொல்ல ஒரு கடற்கரை பட்டினத்தை சார்ந்து தன்னுடைய வணிகினர் அது சீக்கிய அது தூத்துக்குடிக்கு அண்மையதாகலாம் என்றது என்ன தூத்துக்குடிக்கு அண்மையதாகலாம் என்றார் உண்மையா தான் கரெக்ட் இது ஒரு தூத்துக்குடிக்கு அண்மையில் போய் பிசினஸ் வச்சா கல்யாணம் பண்ணா ஒரு குழந்தை பிறந்தது புனித பேர் வச்சாங்க அது ஒரு ரெண்டு ஆண்டு ஆகி போயிச்சு அதன் பிறகு இங்கு தெரிஞ்சது இந்த அம்மாவை பல்லக்கில் அழைச்சிருப்பாங்க பல்லக்கில் காரைக்காலமே பெரிய பிராணத்து பல்லக்கில் ஒரு அம்மா ஒரு தம்பி ஞான கொழுந்து அப்படி போயிட்டு பல்லகு இங்க இருந்து போகுது போன ஒன்னு தூத்துக்குடி ஊர நகராட்சி உங்களை வரவேற்கிறது போய் நிறுத்திவிட்டாங்க பல்லக்குண்டு எடுத்து விட்டாங்க சொல்லி உடனே வந்து பண்ணா அடா என் வந்து மூத்த தெய்வம் மனைவியாவுங்க இல்ல தெய்வம் என்று சொல்லிட்டு வணங்க போறோம் நான் போய் முதல்ல வணங்குவேன் உடனே தான் வணங்கி மனைவி வணங்கி அந்த குழந்தை வணங்கி எல்லா திறன இருக்கைகள் சுற்றத்தாரெல்லாம் மலைக்க போட்டாங்க எல்லா மனைவிக்கு வணங்குறான்னு நீ வெறும் வணங்குதல் செய்மின் என்று சொல்ற நீங்க வணங்குங்க ஒரு கால் தம்பிக்கு எதிரும் மூளை அப்படின்னு அழகா பேசறான் நீங்க எல்லா ஒரு பெண்ணு நினைக்கிறீங்க அவங்க மனுஷன் மானிட பெண் அல்ல தெய்வம் அவன் ஆகலால் நீங்களும் வணங்குகள் இப்படி வணங்குன்னு சொன்ன பிறகுதான் தெரிஞ்சது என்னை கூட வந்த செய்தி மாம்பழ செய்தி செஞ்ச உடனே சரி வென்று வணங்கிட்டு அவம்பாட்டுக்கு விலை கொடுக்கணும் உங்க அருளால வாழுகிறேன் ஆசீர்வதிக்கணும் என்று சொன்னாங்க சுற்றசாரலின்மை வேற செய்யறதுக்கு அப்பதான் அந்த அழகை உதறனாங்க அந்த இடத்துல இங்கிவன் குறித்த செய்கை இது இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசை பொதி ஒரு பெண்ணு திருமணமான பிறகு தன்னுடைய அழகை எதுக்காக வச்சிருக்கிறா கணவனுக்காக அந்த கணவன் தன்னை தெய்வமா கருதுன போது இந்த அழக எதுக்கு வேண்டாம் சுவாமி என்று சொன்ன உடனே உதறி உதறி பாட்டு அற்புதும் கூட அன்பு என்னைக்கு போகுது அது உயிரோடு சேர்ந்தது அழக உடலோடு சேர்ந்தது இந்த அழகு உதவித்தள்ள போகிறது என்பது கருதி அன்பை முன்னே வைத்து அழகை பின்னே வைத்து அன்புடன் அல்கிய அன்புடன் அழகின் மலையத்தூசனுடைய பண்பை அரசியலத்தை முன்னே கூறி அடுத்த அவனது அறிவை கூறி அடுத்து அவனது அழகை கூறி சிறப்பிக்கிறார் என்றால் இதுதான் சிறப்பு இந்த அமைப்புல மலையத்தூசனை பார்த்துட்டோம் இனிமேல் ரொம்ப பட்டுப்பாட்டு போயிடணும் என இருந்தா போச்சு அவனுக்கு மனைவி காஞ்சனையின் பேர் ரொம்ப அழகாக வாடுகிறார்கள் வாடுகின்ற பொழுது எந்த குறையும் இல்லை சொக்கநாத பெருமானி குலதெய்வம் உங்களுக்கு அதனால சொக்கநாதன் அங்கே இருக்கும்போது வேற என்ன குறை இனி குறுகினியருக்கு இனி என்ன குறையே இந்த மனைவாக்கர் கேட்ட மாதிரி சொக்கநாதன அங்கேயிருக்கன்னி அவர்களுக்கு குலதெய்வமா இருக்கின்ற பொழுது என்ன குறை ஒரு குறையும் இல்லை ஆனால் ஒரு குறை என்ன மக்கள் பேர் இல்லை மக்கள் பேர் இல்லாத குறை அதை சொல்லுகிறார் ஒரே ஒரு சொல்லல சொல்ல மட்டும் சொல்றேன் நமக்கு அதுல ஒரு அருமையை சொல்லுகிறார் வறுமை வறுமை இல்லாதான் வறுமை நினைக்கணும் அது மட்டுமல்லா பைசா இல்லாத வறுமை அறிவு இல்லாமையும் வறுமை செல்வாக்கு இல்லாமையும் வறுமை மகவி இல்லாமையும் வறுமை வறுமை என்பது இன்மை என்றதான் பொருள் அது பொருளின் மீன் அர்த்தம் இல்ல பொருளின் மீன்த்தம் யார் தான் சொன்ன அறிவின்மை இன்மையில் திருவள்ளுவர் தான் அறிவின்மை இன்மையில் இன்மை பிரிவின்மை வையாது இன்மையா வையாது உலக உலகத்திலேயே இன்மை வறுமையில எது தலையாய வறுமையினர் அறிவில்லாமற் இருக்கிறதாண்டே பெரிய வறுமையினர் அறிவின்மை இன்மையில் உண்மை பிரிவின்மை பொருளாதாரம் மட்டும் குறைச்சா அது இன்மையா வையாது பொழுது அதை வந்து ஒரு பெரிய பொருளாக அறிவில்லாமையத்தான் அவ்வாறு பெரிய வறுமை அது இருந்துட்டா எல்லா உடைய அறிவுடையார் எல்லா அறிவிலார் என்னுடைய நம்ம கொண்டு அழகா ஆகவேதான் வறுமை என்பதற்கு பொருள் இன்மை என்பதே தவிர பொருளின்மை என்பது இப்ப வந்துட்டு அதனாலதான் மகவீழா வறுமை அந்த தொடர்ந்து நினைக்கணும் இல்லவா எனவே இந்த வறுமை உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் அரண்மனையில இல்ல அரசியல் அரசு ஆன்மீக தெய்வ பக்தியில இருக்கு ஆனால் மகவிழா வறுமை அப்பா சொல்றதுக்கு ஒரு குழந்தை இல்ல சரி இந்த வறுமையில என்ன செய்ய யாரோ சொன்னாங்க அசுவ செய்யலாம் புடிச்சார் அசுவ செய்ய அசுவ மேதையாக நூறு அந்த நூறு செஞ்சவங்க இன்னும் வந்து ஒன்னு ரெண்டு மூணு தொண்ணூத்தி ஒன்பது யாகம் ஆயிட்டு மேல இந்திரம் பார்த்தான் ஆஹா என்ன ஒன்னு செய்த நம்முடைய பதவிக்குள்ள ஆட்டம் வந்துடும் நேரம் வந்துட்டான் பாண்டியன் பாண்டியருக்கு என்ன பிடிவு எதுக்கு யாகம் நடத்துறீங்கன்னு கேட்டார் இந்த மாதிரி மக்கள் பேர் இல்ல ஆனாடா மன்னிக்கணும் மக்கள் பேர் இல்லாமைக்கு இந்த அசோமியதாக செய்யற பழக்கம் இல்ல புத்திர காமேஸ்வியாக தான் செய்வாங்க அது அப்படி செஞ்சு மகோர் புரட்டும்னா அவருக்குரியாதான் உடனே உடனே நிறுத்தி அதை மறை மாற்றி புத்தரகாமியாக செய்யுங்க இவ செய்த அருமையான முறையில் அப்படி செய்கின்ற பொழுது ரொம்ப அருமையான பரிஞ்சோதிமுறை போகிறது ஆனால் இந்த யாகம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த யாகம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த மேனையைக்கு இடக்கன் துடிக்குதான் இடது தோல் துடிக்குதான் இதெல்லாம் நல்ல சோதனங்கள்னு பேர் அந்த அம்மாவுக்கு உண்மையிலேயே தாய் வயிற்றுல கருவிருந்தா அந்த பெண்ணுக்கு என்னென்னவெல்லாம் அந்த உடல் அமைப்பு ஏற்படுமோ அதெல்லாம் ஏற்பட்டுதான் யாரு அந்த மேனையா கரு தாய் வயிற்று மூணாவது அப்படின்னா அது மாதிரி வரும்போது என்னென்ன உடல் அமைப்பு இருக்குமோ அதே மாதிரி வளர்ந்துதான் வயிற்றுல கருந்துதான் இப்படி யார் வளர்ந்து வருகின்ற பொழுது செய்ய ஒரு சின்ன பெண்ணு மூன்று வேறுபாடெல்லாம் அந்த அம்மாவுக்கு தோன்றினது உண்மையிலே கருவை அந்த மாடு வேள்வியில் அதெல்லாம் கிடையாது அதனால அந்த மாதிரி தோண்டிக்கலாம் தோன்றினா அப்படியே ஒலி ஒலியும் அந்த பாடுவார் சுடர் விட்டுடன் கொஞ்சம் கூட அந்த மாதிரி தனியாமல் புகையாமல் இருக்கணும் அது பாட்டு கொண்டு பூச்சி மந்திரவீதி கொஞ்சமும் பரிபடாமல் செய்து விட்டுடன் எங்கள் ஜோதி அப்படி தோன்றுவதே எதுன்னு கேட்டா இரவன் சொன்னார் இந்த நல்ல அந்த மாதிரி வேல் சிக்கின்ற பொழுது நம்முடைய பரம்பரம் அந்த சுட பெற்றுடன் எங்கள் ஜோதி என்றார் அந்த ஜோதி என்னுடைய அடிப்படையே அம்மைக்கு வந்தது சின்ன மூன்று வயது குழந்தை பெரிய மகிழ்ச்சி அப்படி தோன்றது நினைக்குது சின்னந்த குழந்தையான குழந்தையா பார்க்கின்ற பொழுது மைத்துசன் கண்டு ஒரு குறிப்பட்டது அந்த குழந்தை பெண் குழந்தை குழந்தை ஆனால் அதனுடைய மார்பு குறிகள் பொதுவாக எல்லா பெண்களுக்கும் இரண்டு ஆனா மூன்று மலைத்துசனுக்கு ஒரு பெரிய வருத்தம் என்ன வருத்தம் பயனாக என்ன வந்து